அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு வெகுளாமை அதிகாரத்தினுடைய சாரத்தை சற்று சிந்திப்போம் இப்பொழுது இந்த வெகுழாமை அதிகாரத்திலே முதல் குரட்பாவிலே வெகுழுதல் எங்கே தோன்றும் என்றும் யாரிடத்தும் வெகுழக்கூடாது என்பதை உணர்த்தினார் செல்லிடத்து காப்பான் சாப்பான்டத்து காக்கின் அர்த்தம் என்ன உன்னுடைய கோபம் எங்க செல்லுபடியாகுமோ அங்க நீ கோபப்படாமல் இருக்கணும் எங்க செல்லுபடி அங்க கோபட்டு என்ன பிரயோஜனம் உனக்கு தான் கெடுதல் வரும்னு சொன்னார் மனிதன் எங்க கோபப்படாமல் இருக்கணும்ங்கிறத சொன்னார் உன்னுடைய கோபம் எங்கு எடுபடுமோ அங்க நீ கோபத்தை முதல் இருக்கட்டும் தீமையை சொன்னார் இரண்டு மூன்று நான்கு குரட்பாக்கள் கோபத்தோட தீங்க சொன்னவர் கோபவனுக்கு வர்ற தீங்க சொன்னார் அஞ்சு எட்டு ஒன்பது இந்த ரெண்டு குரட்பாவிலையும் கோபம் இல்லாமல் இருந்தால் என்னெல்லாம் நன்மை ஏற்படும் சொன்னார் பத்தாவது குரலில் ரெண்டையும் சுருக்கி சொன்னார் கோபம் பண்றவனுக்கு என்ன தீமை ஏற்படும் கோபப்படாதவருக்கு என்ன நன்மை ஏற்படும் அப்படிங்கிறதையும் சொன்னார் ஆக முதல் குரட்பா கோபம் எந்த இடத்துல வெளிப்படும் என்பதை சொல்லி அங்கே வெளிப்படுத்தக்கூடாது என்றார் செல்லிடத்து காப்பான் சாப்பான் அல்லிடத்து காக்கின் எண் காவாக்கால் எண் பிறகு செல்லா சினம் தீது செல்லிடத்தும் அதனின் தீய பிறன் சொன்னார் செல்லா நமக்கு சினம் கெடுதலை கொடுக்கும் செல்லக்கூடிய இடத்துலையும் அது ரொம்ப பெரிய கெடுதலை கொடுக்கத்தான் செய்யும் என்று உணர்த்தினார் மூன்றாவது குரலில் யார்கிட்டையுமே கோபப்பட யார்கிட்ட கோபப்பட்டாலும் அதனால துன்பம் வரத்தான் செய்யும் நம்மளை காட்டிலும் வலிமையோட இருக்கிறவர்கள் நமக்கு நிகராக இருக்கிறவர்கள் நமக்கு தாழ்ந்து எளியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் யார்டையுமே கோபத்தை காட்டாதே அப்படி சொன்னார் அது மாத்திரமில்லை கோபம் வந்து என்னெல்லாம் கெடுதலை உண்டு சொன்னார் சுருக்கமாக சொன்னார் அகமலர்ச்சியாகிய மகிழ்ச்சியையும் முகமலர்ச்சியாகிய சிரிப்பையும் கொல்லக்கூடிய சக்தியுடைய கோபத்தை காட்டிலும் நமக்கு வேற என்ன பகை இருக்கிறது என்பதை உணர்த்தினார் நான்காவது குரட்பாவில் உண்மையிலேயே உன்னை நன்றாக பாதுகாத்துக் கொள்ளணும்னா கோபம் வராமல் இருந்தால் எல்லாரும் உனக்கு உதவி செய்வார்கள் கோபம் வந்ததுன்னா நீயே உன்னை அழித்துக் கொண்டு விடுவாய் அப்படிங்கிற கருத்துப்படும்படி சொன்னார் ஐந்தாவது குரட்பாவில் கோபத்தை நெருப்போட ஒப்பிட்டு சொன்னார் ஆறாவது குரல் அதை சேர்ந்தாறை கொல்லினர் நெருப்பு தன்னோட சேர்ந்தவனை அழித்து விடுவது போல இந்த கோபத்தோட சேர்ந்தவன் அவனோட இனம் எல்லாம் சேர்ந்து எல்லாரையும் சுட்டு விடும் அப்படிங்கிற கருத்தை சொன்னார் நமக்கு உதவியாக இருக்கிறவங்களையும் சுட்டு விடும் அப்படின்னு சொன்னார் அழித்து விடும்ங்கிற கருத்தில் ஏழாவது குரட்பாவில் சினம் வாழ்க்கைக்கு தேவைன்னு நினைக்கிறவன் பூமியில் ஓங்கி கையை அரைஞ்சதுக்கு சமானம் ஆகையினால சினத்தை பொருளாக வச்சுக்க கூடாது அது ஒரு குணம் முக்கியமான குணம்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் எட்டாவது குரட்பாவில் யார் எவ்வளவு கெடுதல் செஞ்சாலும் சரி கோவப்படாமல் இருக்கிற குணத்தை வளர்த்தி கொள்ளணும் அப்படிங்கிற கருத்தை சொன்னார் கோவப்படாமல் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய தபஸ் அது நினைச்சதெல்லாம் நடக்கும் உயர்ந்த வாழ்க்கைக்கு சமூகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய தன்மை அதிகமாகும் ஆகவே வாழ்க்கையில் பெரிய சித்தியே அடையலாம் கோபமில்லாமல் இருக்கிறதுக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது என்பதை குறிப்பிட்டு சொன்னார் கடைசியாக கோபத்தை உடையவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் இறந்தவர்களே கோபத்தை துறந்தவர்கள் மோட்சத்தை அடைவார்கள் அல்லது பெரும் துறவிகள் அவர்களுக்கு பக்கபலமாக துணையாக நிற்பார்கள் என்று சொன்னார் ஆகவே கோபத்தினுடைய தன்மையை அறிந்து கோபத்தை நீக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பது சாரம் ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் தான் கோபத்திற்கு காரணம் எல்லாவற்றுக்கும் மூல காரணம் தன்னை பற்றிய அறியாமை வாழ்க்கையை பற்றிய அறியாமை காரணம் ஆக தன்னை பற்றிய உண்மை வாழ்க்கையை பற்றிய உண்மையை அறிந்தால் நாம் ஆசைகள் எதிர்பார்ப்புகள் இவைகளிலிருந்தெல்லாம் விடுபட்டு எப்பொழுதும் மனதிலே அமைதியையும் ஆனந்தத்தையும் உணர்ந்து கொண்டிருப்போம் ஆக அவரவர்கள் மனதிலே அமைதியும் ஆனந்தத்தையும் தெளிவாக உணர வேண்டுமானால் பேராசை பெருங்கோபம் இவற்றிலிருந்து விடுபட வேண்டும் அதற்கான முயற்சியை மேற்கொள்வதற்குத்தான் இந்த மனித உடல் உயிர்களாகிய நமக்கு தரப்பட்டிருக்கிறது திருவள்ளுவருடைய திருக்குறள் உபதேசங்களை துணையாக கொண்டு நம்முடைய உள்ளத்திலே இந்த கருத்துக்களை ஆழமாக பதித்து நாமும் அமைதியான ஆனந்தத்தை நுகர்ந்து உலகம் அனைத்திற்கும் அமைதியான ஆனந்தத்தை வழங்கக்கூடிய பெறுவோம் எல்லாரும் எல்லாமும் எல்லோரும் வாழ்க்கை காலத்தை நிறைவாக வாழட்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில் உள்ளந்தோறும் வல்லுவோம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளப்படுகிறது இதை உங்கள் மொபைலில் பெற 7708211196 செவன் ஜீரோ எயிட் டூ ஒன் என்ற எண்ணிற்கு உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் வணக்கம்